நகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நெஞ்சில் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் நெஞ்சின் துறவார் நெஞ்சால் பற்று அராது வைத்து மனசார துறக்காதவர்கள் நெஞ்சில் துறவார்னு சொன்னால் மனசார துறக்காதவர்கள் உண்மையிலே துறவு வாழ்க்கையை முறையாக மேற்கொள்ளாதவர்கள் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் ஆனால் துறவியைப் போல வேஷம் போட்டு மக்களை வஞ்சித்து வாழ்றவனை போல கொடியவர் மோசமானவர் யாரும் இல்லைன்னு அர்த்தம் பரிமேலர்கள் சொல்றார் உண்மையிலேயே பற்ற நீக்கலை நெஞ்சில உள்ளுக்குள்ள வந்து நெஞ்சத்தால் துறக்கலை புறத்துறவை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அகத்துறவை மேற்கொள்ளவில்லை யாரை வஞ்சிக்கிறார்கள் என்று கேட்டால் தானம் செய்யக்கூடிய இல்லறத்தாரை வஞ்சித்து வாழக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறார் வன்கணார் இல் அப்படின்னு சொன்னால் வன்கண்மை அதாவது கொடுமையான தன்மையை உடையவர் உலகத்து இல் இந்த உலகத்தில் இல்லை வன்கணார் இல் அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் அவங்களப்போல மோசமானவங்க யாரும் இல்லைன்னு அர்த்தம் நெஞ்சால துறவு வாழ்க்கை மேற்கொள்ளாமல் அதாவது மனப்பூர்வமாக துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் அறிவுபூர்வமாக மனப்பூர்வமாக விரும்பி முறையாக மேற்கொள்ளாமல் வேஷத்தினால் மாத்திரம் தவ பூண்டு உலகத்தவர்களை தன்னை நம்புகின்ற மக்களை வஞ்சித்து வாழ்பவரை போன்ற கொடியவர் உலகத்தில் வேறு யாரும் இல்லை பகைவனும் பாம்பும் கொடுமை செஞ்சாலும் அது தீமை உடையுதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் பகைவனும் நமக்கு கொடுமை செய்வான் பாம்பும் கொடுமை செய்யும் அதனால் பாதுகாத்துக்கலாம் ஆனால் வேஷத்தில் வந்து தவம் பூண்டு விட்டு அவன் தீமை செய்ய கருதினா யாரும் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது அவன் கெடுதல் செஞ்சே விடுவான் ஆகையினால வன்கணார் அதாவது அவனை மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற ரொம்ப மோசமான ஒரு குடும்பக்காரன் வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு சொன்ன அவனுக்கு அவனுடைய மனசு பேச்சு உடம்பே அவனுக்கு வசப்படலை அவனுக்கே அவன் கேடு பண்ணிக்கிறான் அதனால மற்றவங்களுக்கு கேடு இழைக்கிறதும் தனக்கும் சேர்த்து கேடு கொள்கிறான் ஆக தனக்கும் சமுதாயத்துக்கும் கேடை கொடுக்கக்கூடியவன் மிக கொடியவன் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளுவ பெருமான் ஜட்டிலோ முண்டீல் உஞ்சித கேஷ காஷாயாம்பர பகுக்கிருத்த வேஷா பஷ்யன்னபிச்சன பஷ்யதி மூடா சுதர நிமித்தம் பகுக்கிருத்த வேஷா என்று ஆதிசங்கரரும் பஜகோவிந்தத்தில் சொல்லுகிறார் அதாவது ஜட தரித்து கொள்வது மொட்டை அடிச்சுக்கிறது தலைமுடியை ஒன்று ஒன்றா பீத்தை எடுக்கிறது காவி போன்ற ஆடைகளை அணிஞ்சுக்கிறது அதுக்கு மேலே நிறைய ருத்ராட்ச மாலைகள் அதெல்லாம் விபூதி போன்ற சில சமய சின்னங்களையெல்லாம் அணிஞ்சுக்கிறது தங்கூட இருக்கிற பிற சன்னியாசிகளோடு இவன் சேர்ந்து வாழ்வான் அந்த சன்னியாசிகள்லாம் ஒழுங்காக இருக்கிறத பார்த்து கூட இவனுக்கு மனசு மாறாது அவங்களோட சேர்ந்து இவன் சமூகத்தை அவர்கள் நல்லவர்கள்லாம் இருப்பாங்க அவங்க கூட நல்லவர்களோடு இருந்தும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி முறையாக வாழ்கிறாங்கிறத கற்றுக்க மாட்டான் காரணம் என்னென்னா இவனுக்கு அவர்களோட சேர்ந்து எங்கேயா போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்கள் மரியாதை செய்வார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் செய்கிறான் என்று ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் இதை கண்டனம் பண்ணியிருக்கிறார் நிந்தித்து பேசியிருக்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார் கர்மேந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி இந்திரிய விஷயங்களை அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவி மூலம் புல நின்பங்களை அனுபவிக்கிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படிங்கிற இன்பங்களை அனுபவிக்கிறத மனசால நினைச்சுட்டு இருக்கான் வெளியில் பார்த்தா துறவு வேஷம் போட்டுருக்கான் ஆனால் மனசுக்குள்ளெல்லாம் புலன் நாட்டம் அதிகமாக இருக்கு அப்படிப்பட்டவன் மித்யாச்சாரிங்கிறார் கிருஷ்ணர் பொய் ஒழுக்கமுடையவன் அப்படின்னு சொல்லப்படுகிறான் என்று பகவத்கீதையில் நம்ம பார்க்குறோம் ஒழிவில் ஒடுக்கம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு தமிழ் நூல் அது சொல்லுகிறது வேட்டியும் தாழ்வடமும் வெண்ணீரும் வெண்பல்லும் காட்டுவது ஞானக் களவுகான் தேட்டமற்றோன் பூரணன்கான் சிற்றறிவன் பொய்ப்பாசம் என்றறிந்தார்க்கு ஓர் வடிவம் வார்த்தையும் உண்டோ இதுக்கு பொருள் என்னென்னா உள்ளத்தில் துரவு இல்லாமல் வெளியே காவிவேட்டி முதலிய தவவேடங்களை பூண்டு கரவாய் அதாவது வஞ்சனையோட திரிகின்றவர்களை குறித்து கண்ணுடைய வள்ளலார் இப்படி சொல்லியிருக்கிறார் மக்களை எல்லாம் வஞ்சித்து வாழ்வதை ஞானக்களவுங்கிற அறிவுக்களவை உடையவன் இவன் அப்படின்னு சொல்லி இது பெருந்திருட்டாக அறிவு திருட்டு அறிவாளி மாதிரி காமிச்சு மக்களுடைய பொருளை எல்லாம் பறிக்கிறது இனி பதவுரையை படிக்கலாம் நெஞ்சில் மனதில் புறப்பற்று அகப்பற்று இவ்விரண்டையும் துறவார் துறக்காதவர் துறந்தார் போல் புரத்தில் துறவி போன்று வேடம் தரித்து வஞ்சித்து மக்களை ஏமாறும்படி செய்து வாழ்வாரின் வாழ்பவரை போல வன்கணார் கொடுமையானவர் இல் இந்த உலகத்தில் வேறொருவரும் இல்லை உள்ளத்தில் புறப்பற்று அகப்பற்று இவ்விரண்டையும் துறக்காதவர் புறத்தில் துறவி போன்று அதாவது புறப்பற்று அகப்பற்று துறந்தவர் போன்று வேடம் தரித்து